ஸ்ரீ குருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தர்மசாஸ்திரத்திலிருந்து இந்த கலியில் நாம் நம்முடைய தர்மங்களை எப்படியெல்லாம் செய்து பலனை அடையணும் நாம் செய்யக்கூடியதான காரியங்கள் எந்த விதத்தில் மாறுபடும் இந்த கலியில் அப்படிங்கிறத பராசரர் மகர்ஷி விரிவாக காண்பிக்கிறார் அப்படி சொல்லிட்டு வர்ற பொழுது இந்த கலியில் நாம் செய்யக்கூடியதான காரியங்களுக்கு இடையூறுகள் நிறைய ஏற்படும் அந்த இடையூறுகளெல்லாம் தாண்டிதான் நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்து பலனை அடைய முடியும் ஆனால் நல்லவைகளுடைய பலன்தான் நமக்கு பெரிய ஸ்ரேயஸை கொடுக்கும் இந்த பிறவி பயனை கொடுக்கக்கூடியது அந்த கர்மாக்கள் தான் ஆகையினாலே தான் அதற்கு செய்திருக்கார் பகவான் அதாவது புராணங்கள்ல சொல்கிற பொழுது எற்கிருத்தே தசபிர் வருஷை திரேதாயாம் ஹாயனேன தத் துவாபரே தச்ச மாசேன அகோராத்திரேன தத் கலவு என்று காண்பிக்கிறார் கர்மாவுக்கு பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற பொழுது கிருதயுகத்தில் செய்யக்கூடியதான கர்மாக்களுடைய பலனை பத்து வருஷத்தில் அனுபவிக்க முடியும் த்ரேதாயுகத்தில் ஒரு வருஷத்தில் அந்த பலனை அனுபவிக்க முடியும் துவாபர யுகத்தில் ஒரு மாதத்தில் அந்த பலனானது நமக்கு வரும் என்று சொல்லி அகோராத்திரேன தற்களவு இந்த கலியில் ஒரு நாள் செய்த பலனை மறுநாளுக்கே அனுபவிக்க அந்த கர்மாவனுடைய பலனை அப்படின்னு காண்பிக்கிறார் ஆகையினாலே தான் கொஞ்சம் செய்தாலும் கூட அதற்கு பலன் அதிகமாக காண்பிச்சுருக்காரு பகவான் அந்த பலனை முழுமையாக நாம் அடையணும் என்கிறதுக்காகவும் நடுவில் நம்மை அறியாமல் தவறுகள் நிறையா நடக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் ஒரு முக்கியமான உபாயத்தை ஒவ்வொரு கர்மாக்கள்லேயும் வச்சிருக்க களவு கலிகிருத்தான் தோஷான் திரவிய தேக ஆத்ம சம்பவானு ஹரதி சித்தஸ்தா பகவான் தேவகீ இந்த கலியில் நிறைய தோஷங்கள் சம்பவிக்கும் அது எந்த விதமான தோஷங்கள் அப்படின்னா திரவிய தேக ஆத்ம சம்பவான் நாம் உபயோகிக்கக்கூடியதான திரவியங்களினாலோ அதில் நம்முடைய சரீரத்தினாலோ அதனால் நம்முடைய மனசினாலோ ஏதோ ஒரு தவறுகள் நடந்து போய்டும் சர்வான் ஹரத்து சித்தஸ்தகவான் தேவகீசு அப்படிப்பட்ட தவறுகளை இந்த கலீல போக்கக்கூடியவர் தேவகீசுதனான பகவான் என்பதினாலே மந்திரமியே கிரியாமத்தியே விஷ்ணோஸ்மரணபூர்வம் எத்ஞ்சித் கிரியத்தை கர்ம தத் கர்ம சஃபலம் பவேத் மந்திரத்திற்கு மத்தியத்திலேயும் கிரியைக்கு மத்தியத்திலேயும் விஷ்ணுவனுடைய ஸ்மரணம் அங்கங்கே இருக்கணும் அப்படி விஷ்ணுவோட ஸ்மரணையோடு நாம் செய்தோமானால் எத்கிஞ்சித் கிரியத்தே கர்மா கொஞ்சம் காரியம் செய்தாலும் கூட தற்கர்ம சஃபலம் பவேத் அந்த காரியத்தினுடைய முழு பலனை நாம் அடைந்துட முடியும் என்று சொல்லி எப்பொழுதும் மனசில் பகவானை தியானம் செய்து கொண்டு நாம் நம்முடைய கர்மாக்களை செய்யணும் என்கிறதுனாலே தான் பகவன் அம்மாவோடு கூட நமக்கு ஆங்காங்கு கர்மாக்களை காண்பிச்சிருக்க மேலும் ஒவ்வொரு யுகங்களிலேயும் நாம் நம்முடைய கர்மாக்களை பண்ணும் பொழுது ஒரு விஷயத்தை பிரதானமாக கொண்டோ நம்முடைய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது தியாயன்கிருத்தே யஜன் யஜிஹி த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சையன் யதாப்னோத்தி ததாப்னோத்தி கலவு சங்கீர்த்திய கேசமம் என்று காண்பிக்கிறது அதாவது கிருதயுகத்தில் நாம் செய்யக்கூடியதான கர்மாக்களில் முக்கியமாக என்ன இருக்கணும் அப்படின்னா தியானத்தை முக்கியமாக கொண்டு நம்முடைய கர்மாக்களை செய்யணும் திரேதாயாம் திரேதா யுகத்தில் யஜ்யத்தை பிரதானமாக நம்முடைய கர்மாக்களை செய்யணும் யஜ்ஞம்னால் ஹோமம் ஆகுதிகளை பிரதானமாக கொடுத்தோ நம்முடைய கர்மாக்களை செய்யணும் எந்த ஒரு காரியம் எடுத்துண்டாலும் விசேஷமாக ஆகுதிகள் அக்னியில் செய்து அப்படி நம்முடைய கர்மாக்களை செய்யணும் துவாபரே அர்ச்சகன்னு துவாபர அர்ச்சனத்தை பிரதானமாக கொண்டோ நம்முடைய கர்மாக்கள் அனைத்தையும் செய்யணும் அப்படி சொல்லிட்டு வர்ற பொழுது களவு சங்கீர்த்திய கேசமும் இந்த கலியில் சந்தியாவந்தனம் முதற்கொண்டோ எந்த கர்மாவை செய்வதாக இருந்தாலும் பகவன் நாமாவை உபயோகித்து நம்முடைய கர்மாக்களை செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது மேலும் அநேக தோஷதுஷ்டசிய दुष्टस्य மகான் महान விசேஷாத்து பிராமணோ ருத்ர மீசானம் ஷரணம் பிரஜயத்து ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய கர்மாக்களை செய்கிற பொழுது பகவானுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக ஒன்று கிடச்சிருக்கு என்னென்னா ருத்ர மீசானம் ஷரணம் பிரஜயத்து பகவன் நாமா பரமேஸ்வரனுடைய நாமா எந்த கர்மாவை செய்தாலும் அந்த ஈஸ்வரனுடைய நாமாவோடு செய்வதனால அது மிகவும் பலனை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த கலியில் பெரிய அனுகிரகமாக இருப்பதனால பகவன் நாமாவை கொண்டு அனைத்து கர்மாக்களையும் செய்யணும் அப்படின்னு காண்பிச்சு யாவன் நக்கீர்த்தையே திராமம் கலிகல்மஷ தாவத்திஷ்டதி தேகேஸ்மி பயம் சாத்திர பிரவர்த்ததே இந்த கலியில் நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் எப்படி செய்கிறது செய்கிறதா விட்டுடுறதா அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் அந்த பயத்தை போக்கக்கூடியவர் ராமர் ராமச்சந்திரமூர்த்தி தான் பயத்தை போக்கக்கூடியது ஆகையினாலே தாவத்திஷ்டத்தை தேகேஸ்மின்னு எப் எதுவரையிலும் பகவன் நாமா ராமனுடைய நாமா பரமேஸ்வரனுடைய நாமா நம்முடைய மனசில் இருக்கோ அது அதுவரையிலும் பயம் என்கிறதே நமக்கு அவசியமில்லை அப்படின்னு காண்பிச்சு ஸ்ருதிஸ்மிருதி புராணேஷு ராமநாம சமீரிதம் தன்னாம கீர்த்தனம் பூயா தாபத்ரய விநாசனம் ராமநாமாவை கொண்டு ஈஸ்வரநாமாவை கொண்டு பகவநாமாவை கொண்டு நாம் அனைத்து கர்மாக்களையும் செய்யணும் சந்தியாவந்தனத்தில் சொல்லக்கூடியதான மந்திரங்களை சொல்லி கடைசியில் பகவன் நாமாவையும் நாம் நம்முடைய கர்மாக்களை செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதுதான் பழைய நாளில் எந்த காரியத்தை செய்தாலும் ராமராமா கிருஷ்ணகிருஷ்ணான்னு சொல்லிண்டே இருப்பா பார்க்கலாம் எந்த காரியத்தை செய்தாலும் ராமநாமாவை சொல்லின்றே செய்கிறது பகவன் நாமாவை சொல்லின்றே செய்கிறது அப்படின்னு அந்த பகவன் நாம் சுலபமாக சொல்லிட முடியுமா அப்படின்னா நாமாபராதா தசா அப்படின்னு பகவன் நாமாவை நாம் சொல்ல ஆரம்பித்தால் அதிலேயே பத்து விதமான அபராதங்கள் சம்பவிச்சிடும் நம்மை தெரியாமல் அப்படின்னும் தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்